வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகம் முழுவதுமே மனித குலத்திற்கின்ற சில நீதிகளை வகுத்து மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நீதிகள் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய நீதிகளாக இருக்குது அந்த நீதிகளுள் மிக பிறருடைய மனைவியரை அடையாமல் இருப்பது அல்லது தவறாக பார்க்காமல் இருப்பது என்பதுதான் அத்தகைய தவறு மிக உயர்ந்த அல்லது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு வருகிறது விவிலியத்தில் இஸ்ரேல் நாட்டை ஆண்ட தாவீது ராஜா ஒரு மிகச்சிறந்த போர் மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர் நல்ல பேரும் புகழோடும் நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் பக்கத்து நாடுகளை எல்லாம் படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்று தம்முடைய நாட்டுக்கு புகழ் சேர்த்தவர் அவ்வாறு இருந்த அந்த ராஜா ஒரு சமயம் போருக்கு செல்லாமல் தன்னுடைய நாட்டிலேயே இருக்கிறார் அப்பொழுது ஒரு போர் மனைவியை பார்த்து விடுகிறார் பார்த்த கணமே அவர் மீது கொண்ட ஆசையினால் அவரை தம் இடத்திற்கு வரவழைத்து அடைய நினைக்கிறார் ஒரு கட்டத்தில் அவரை அடைந்து விடுகிறார் அவ்வாறு அடைந்த பிறகு அந்த மனைவியின் கணவனை கொலை செய்ய நினைத்து போர்க்களத்தில் பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு எதிரி நாட்டு படையால் அந்த பெண்ணின் கணவர் கொலை செய்யப்படுகிறார் இத்தகைய குற்றத்தை செய்த அந்த தாவித் ராஜா அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொள்கிறார் ஆனாலும் கூட தாம் செய்த குற்றத்திற்குரிய தண்டனையை நிச்சயம் ஏற்றுத்தானே ஆக வேண்டும் ஆகையால் இறைவனால் பல சாபங்கள் வழங்கப்படுகிறது பல சாபங்களை பெற்ற தாவீத்ராஜா பிற்காலகட்டத்திலேயே தான் செய்தது தவறு என உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கோருவதாக விளக்கப்பட்டுள்ளது இத்தகைய தவறினையே உலகம் உள்ள பல இலக்கியங்களும் பல காப்பியங்களும் எடுத்து காட்டுகிறது இதுபோன்ற தவறு செய்பவர்கள் உரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல அறம்பொருளை கற்றுணர்ந்தவர்கள் நிச்சயமாக இத்தகைய தவறினை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் மனித குலத்தின் நம்பிக்கை இதை வெளிப்படுத்தும் திருவள்ளுவர் கூட பிறருடைய பார்ப்பதே மிகப்பெரிய குற்றம் இத்தகைய போன்றவற்றை கற்ற சான்றோர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்று வலியுறுத்துகிறார் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தின் மிகப்பெரிய ஒழுக்கமான பிறருடைய மனைவியை தவறாக பார்க்கும் எண்ணத்தை விடுத்து நல்ல மனிதர்களாக நாம் எப்பொழுதும் ஒழுக்கத்தோடு வாழவும் மிகச்சிறந்த நபர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு வாழும் பொழுதுதான் நாம் கற்றறிந்த சான்றோராக அறம்பொருள் தெரிந்தவராக விரரால் போற்றப்படுவோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து விரண்மனை விளையாமை குரல் எண் நூத்தி நாற்பத்தி ஒன்று விறன் பொருளால் பெற்றொழுகும் பேதை மெய் இல் மீண்டும் குரல் விரன் பொருளால் பெற்றொழுகும் பேதை மெய் ஞாலத்து அறம்பொருள் இல்